ஸ்ரீ குருப்போ நம ஹரிஓம் பரம கேவலம் ஜானமூம் ககனசம் த மலமச்சலம் சாட்சிபூதம் பாபீதம் திரிணர்தம் ந ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் அத்தியாரோபம் அபவாதம் என்பதை பற்றி காண இருக்கின்றோம் அத்தியாரோபம் என்பது சமஸ்கிருத மொழியிலே உண்மையாக காணப்படுகின்ற ஒரு பொருளின் மீது பொய்யான ஒன்றை ஏற்றி வைத்துக் கொண்டு பார்த்தல் என்று கூறலாம் அதாவது மங்கிய வெளிச்சத்திலே ஒரு கயிற்றை பாம்பாக காணுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதனை அத்தியாசம் என்றும் அழைக்கலாம் இந்த அத்தியாரோபம் அபவாதம் என்ற வார்த்தை வேதாந்த பாடங்களிலே பெரும்பாலும் உபயோகப்படுத்தப்படுகின்றது இந்த அத்தியாரோபம் அத்தியாசம் என்பதெல்லாம் பரிபாசை வார்த்தைகள் என்று கூறப்படுகின்றன அதாவது மறைமுகமாக ஒன்றை உணர்த்தும் சொற்கள் என்று கூறலாம் அத்தியாரோபம் என்பது எவாறு உண்மையான ஒரு பொருளின் மீது இல்லாத ஒன்றை ஏற்றி வைத்து காண்பதை அறிகின்றோமோ அதுபோல அபவாதம் எனில் அறியாமையினாலே கயிற்றை பாம்பாக கண்டு பயப்படுவதிலிருந்து விடுபடுவது அது பாம்பல்ல கயிறுதான் என்ற உண்மையை அறிந்து கொள்வது அந்த மறைத்தலை நீக்குவதே அபவாதம் என்று கூறுகிறோம் இந்த அத்தியாரோபம் அபவாதம் என்ற வார்த்தைகளை நாம் ஏன் வேதாந்த பாடங்களிலே கையாளுகின்றோம் என்று கேட்டீர்களேயானால் ஒன்றேயான பரபிரம்ம வஸ்துவின் மீது பொய்யான இந்த உலகத்தை ஏற்றி வைத்து கொண்டு அறியாமையினால் நாம் அந்த அகண்டத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றோம் என்பதை எடுத்துக்காட்டவும் அறிவாகவே உள்ள அந்த பரபிரம்மத்தின் மீது அறியாமை ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்று புரிவதற்காகவும் கூறப்படுவதே இந்த அத்தியாரோபம் அபவாதம் என்பதால் பொதுவாக சாஸ்திரத்திலே ஒன்றேயான பரபிரம்மம் தன் சக்தியை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த மாயாசக்தியின் வாயிலாக ஆவரணம் விட்சேபம் என்ற இரண்டு மாபெரும் சக்திகள் வெளிப்பட்டன என்று கூறப்படுகின்றன ஆவரணம் என்றால் மறைக்கும் சக்தி என்றும் விட்சேபம் என்றால் தோன்றும் சக்தி என்றும் பொருள் அதன் அடிப்படையிலே ஒளி மற்றும் இருள் என்று இருமைகளில் எடுத்துக்கொள்ளலாம் பகல் அல்லது இரவு என்று எடுத்துக்கொள்ளலாம் வெள்ளை அல்லது கருப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக இரண்டிரண்டாக இருமைகளிலெல்லாம் எதை எடுத்துக்கொண்டாலும் அங்கு ஒன்றே ஆகிய ஒருமையில் இருக்கின்ற பரமாத்மாவை அறிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் சாஸ்திரம் உபதேசிக்க வருகின்ற உண்மையான சாராம்சம் இந்த உண்மையை யார் உணர்ந்து கொண்டு ஒன்றேயான பரபிரமம் மட்டுமே உள்ளது வேறாக படைக்கப்பட்டவைகள் எல்லாம் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களைத்தான் நாம் ஞானி மகான் என்றெல்லாம் போற்றி பாடுகின்றோம் ஆக வேதாந்த சாஸ்திரத்திலே கூறப்படுகின்ற அத்தியாரோபம் அபவாதம் என்ற இரு வார்த்தைகளின் முக்கிய நோக்கமே ஒன்றை மற்றொன்றாக மாற்றிப் புரிந்து இல்லாததை இருப்பது போல நினைத்து மயங்குவது என்று எடுத்துக்கொண்டுமேயானால் அதைத்தான் மாயை என்று இங்கு சாஸ்திரம் தெளிவுபடுத்துகின்றது ஒன்றேயாகிய பிரம்மம் தன்னிடமிருந்து வெளிப்படுத்திய மாயாசக்தியின் வாயிலாக தன்னைத்தானே அது அறிந்து கொள்ள ஆசைப்பட்டுத்தான் வெளிப்படுத்தியதே தவிர அந்த மாயாசக்தியிலே தெரிகின்ற மயக்கத்திலே சிக்கிக்கொள்வதற்காக அல்ல என்பதையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக தாபத்ரயம் என்று அழைக்கப்படுகின்ற அத்தியாத்மிகம் அதி பௌதீகம் அதிதெய்வீகம் என்ற மூன்று துயரங்களில் மனிதர்கள் சிக்கிக்கொண்டு மகத்தான அந்த பிரம்மத்தை அறிய முடியாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக் கூறுவதற்காகத்தான் ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் இந்த சனாதன தர்மத்திலே தோன்றியன ஆனால் இதுபோன்ற சாஸ்திர விஷயங்களை உள்வாங்கி பக்குவப்படுகின்ற ஒரு மனிதனால் மட்டும்தான் அந்த மகத்தான பரம்பிரமத்தை அறிந்து கொள்ள முடியும் என்ற நோக்கத்திலே வேதாந்த பாடத்திலே முதல் பாடமாக சாதன சதுஷ்டயம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் உபதேசிக்கப்படுகின்றது அந்த சாதன சதுஷ்டயம் யாருக்கு உண்டாகி சரியான வழியில் அந்த சாதனைகளை பலகாலம் செய்து சிறந்த தகுதியை ஒருவன் அடைகிறானோ அவனைத்தான் முமுட்சு என்றும் சாஸ்திரம் அழைக்கிறது அப்படிப்பட்டவன்தான் மோட்சத்தை அறிய ஆவல் கொள்கின்றான் என்றும் எடுத்துக் கூறுகின்றது இங்கு மோட்சம் என்பது தன்னை தானறிந்து தன்மயமாதல் என்று தான் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர தனக்கு வேறாக எங்கோ வேற்று லோகத்திலே காணப்படுகின்ற ஒரு பிரம்மலோகம் சொர்க்கலோகம் அல்லது கைலாசம் வைகுண்டம் போன்றவைகளை மோட்சம் என்று ஒரு நாளும் சாஸ்திரம் உபதேசிப்பது கிடையாது ஆக தகுதி வாய்ந்த சீடன் தக்க சத்குருவை சரணடைந்தானே ஆனால் அவனுக்கு சரியான பாதை திறக்கப்பட்டு விடுகிறது அந்த அடிப்படையிலே அவன் அறிந்து கொண்ட விஷயம்தான் அத்தியாரோபம் அபவாதம் என்ற இந்த இரண்டு விஷயங்களை அறிந்து ஏகப்பொருளை எல்லையில்லா பரம்பொருளை இறைவனை இருமைகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியும் எவ்வாறு ஒரு சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மங்கிய வெளிச்சத்திலே ஒரு பாம்பை கண்டு பயந்து நடுங்குகின்ற பொழுது அதன் மீது ஒரு வெளிச்சத்தை பரப்பி அது என்ன என்று பார்க்கின்ற பொழுது அது பாம்பல்ல கயிறுதான் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றதோ அதுபோல அறியாமையினே இந்த உலகம் உண்மை என்றும் நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே சுக உண்டாவது ஏன் என்றும் புரியாமல் ஏகப்பட்ட ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களிலே சிக்கிக்கொண்டு வாழ்கின்ற சாதகனை ஞானம் என்ற வெளிச்சத்தின் வாயிலாக எல்லையற்ற அந்த ஏகப்பொருளாகிய சச்சிதானந்த பொருளாகிய பரபிரமே நீ என்று எடுத்துக் கூறுவதுதான் சாஸ்திரத்தின் அதிமுக்கிய சாராம்சம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் வேதத்தின் மகாவாக்கியம் தத்துவமசி என்று உபதேசிக்கின்றது நீ அதுவாகவே இருக்கிறாய் என்று எடுத்துக் கூறுகிறது அவ்வாறு தத்துவமசி என்ற உபதேசத்தை உள்வாங்கிய சீடன் எல்லையற்ற அறிவாக இருக்கின்ற நான் எவ்வாறு இது போன்ற அஜ்ஞான விஷயத்தில் ஆட்கொள்ள முடியும் ஒன்றே ஆகிய அறிவு எப்படி அறியாமையில் சிக்கிக்கொள்ள முடியும் என்பது போன்ற சந்தேகத்தை எழுப்புகின்ற அதி அற்புத உதாரணங்களை நம்முடைய மகான்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த உதாரணங்களை சற்று உற்று கவனித்தோமேயானால் அந்த உன்னத உண்மை நமக்கு புரிய வருகின்றது எவ்வாறு ஒரு வெளிச்சம் குறைவான இடத்திலே ஒரு கல் தூணை பார்ப்பவன் அதை மனிதன் என்று தவறாக நினைத்து கொள்கின்றானோ அதுபோன்று அத்வைதமான தூய பரம்பொருளை பரமாத்மாவை தனித்துவம் கொண்ட ஜீவனாக ஜீவாத்மாவாக தவறாக நினைத்துக்கொள்கின்றான் அவ்வாறு ஒரு தவறான நினைப்பு அவனுக்கு ஏன் ஏற்படுகின்றது என்றால் அவன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற இருமைகளால் உண்டான ஏகப்பட்ட விஷயங்கள் என்று கூறப்பட வேண்டும் அறியாமை என்பது உண்மையில் அவனிடம் இல்லாத போதும் அதனால் வருகின்ற மயக்கத்தில் அவனுக்கு சம்சார பந்தம் உண்டாகி அதன் வாயிலாக சுக தூக்கம் உண்டாகின்றது என்பதைத்தான் இங்கு சாஸ்திரம் உபதேசிக்கின்ற உன்னத விஷயமாகவும் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு அறியாமை என்பது என்ன என்று கேட்டீர்களேயானால் பொய்யான நான் என்ற அகந்தை தன் உடல் மீதும் தன் மனதின் மீதும் ஆழமாக பதியப்பட்டு அதையே ஜீவாத்மா என்று ஏற்றி வைத்து கொண்டு எப்போதும் வெளிப்பார்வையால் காணப்படுகின்றவைகளெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு இந்த உலகத்தை உற்சாகமாக அனுபவிக்க ஆசைப்படுகின்ற பொழுது வருகின்ற இன்பத் துன்பங்களை எவன் இருமைகளில் சிக்கிக்கொண்டு அனுபவிக்கின்றானோ அதைத்தான் அறியாமை என்று இங்கு சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது ஆனால் எல்லா சாஸ்திரங்களுமே இந்த சம்சாரம் என்பது மாயையின் லீலையால் வருவது என்று தான் எடுத்து கூறுகின்றதே தவிர அதைத்தான் அறியாமை என்று எடுத்துக் கூறுகின்றதே தவிர உண்மையில் நீ அறிவுதான் என்று அவனுக்கு தெளிவாக உபதேசிக்கின்ற அந்த அறியாமையைத்தான் மாயை அவ்யக்தம் அவித்தியை இருள் என்று பல பெயர்களால் அறியப்படுகின்றது அதனால் உண்டாகின்ற சம்சாரம் எனப்படுவதும் அறியாமையின் விளைவே என்றும் எடுத்துக் கூறுகின்றது இங்கு சம்சாரம் எனப்படுவது பிறப்பு இறப்பு என்ற இருமைகளில் சிக்கிக்கொண்டு உடலெடுத்து வந்து போகின்ற அஜ்ஞானத்தைத்தான் இங்கு சம்சாரம் என்று அறிந்து கொள்ளவேன் இந்த சம்சாரம் ஏன் உண்டாகின்றது இந்த அறியாமை எவ்வாறு வெளிப்படுகின்றது என்று கேட்டால் ஆவரணம் என்ற மறைக்கும் சக்தியும் விட்சேபம் என்ற வெளிப்படுத்தும் சக்தியும் இரண்டு தன்மைகள் அறியாமையிடத்தில் உண்டு அவைகளால் உருவானது தான் இந்த சம்சாரம் ஆவரணம் என்பது இரண்டு வழிகளில் தெரிய வருகின்றது ஒரு வழி அது இல்லை என்றும் மற்றொன்று அது தானாக வெளிப்படுவதில்லை என்றும் அறியப்படுகிறது அதாவது ஒன்றேயான பரபிரம்மம் உண்மை என்று கூறினாலும் அப்படி ஒன்று உண்மையில் இல்லையே அதை காண முடிவதில்லை அனுபவமாக்க முடிவதில்லை என்றே அதை கேட்பவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் மேலும் அது என்றைக்குத் தொடங்கியது என்று அறிய முடியாத அனாதியான அந்த பரபிரம்மத்தையும் தன்னிடம் இதுபோன்ற ஒரு அறியாமை எப்பொழுது உண்டானது என்பதை அறிய முடியாத அவலத்தையும் எவன் ஒருவன் அறிந்து கொள்கின்றானோ அவனே தன்னிடம் ஏற்றி வைக்கப்பட்ட எல்லா எண்ணங்களையும் நீக்கி எல்லையில்லா அந்த மெய்ப்பொருளை ஏக்கப்பொருளை ஏகாந்தத்தை அனுபவமாக்கிக் கொள்ள முடியும் இதற்காக எவ்வளவு புத்தகங்களை படித்தாலும் குருமார்களின் ஞான உபதேசங்களை கேட்டாலும் அத்வைதபரமான வஸ்து ஒன்று இருக்கின்றது என்ற எண்ணத்தை நோக்கி முழு நம்பிக்கையுடன் அடியெடுத்து வைத்தாலும் அந்த கருத்தை உணர முடியாமல் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அது அனுபவமாகவில்லை என்பதையும் அறிந்து கொள்ளவேன் ஏன் அந்த அகண்ட வெறி எல்லையில்லா பரபிரம்மம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணமாக மட்டுமே எல்லோரிடத்திலும் இருக்கின்றது அதை பற்றி சாஸ்திரம் உபதேசிக்கின்ற உன்னத விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டாலும் அதை சிரவண மனநிதித்யாசனம் என்பது போன்று படித்து புரிந்து கொண்டாலும் அனுபவத்திற்கு ஏன் வரமாட்டேன் என்கின்றது ஏன் அது வெளிப்படவில்லை என்பது போன்ற மயக்கமே ஆவரணத்தின் இரண்டாவது தன்மை என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் இதிலே விக்ஷேபம் என்ற தோன்றும் சக்தி உருவமற்ற ஆனந்தமயமான அத்வைதபரமான பரமாத்மாவை கைக்கால்கள் உள்ள உடலாகவும் கர்த்தாவாகவும் போகியாகவும் அது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது என்று அதன் மீது ஏராளமான விஷயங்களை ஏற்றி வைத்து அதை உருவத்தில் கொண்டு மனம் மயங்குகின்றவன் எவனோ அவன் இவ்வாறான அத்வைத சத்தியத்தை மறைக்கின்ற வெளிப்பிரபஞ்சமாக காணும் மாய பிரபஞ்சமே விட்சேபம் என்றும் இதுவே அத்தியாரோபம் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒன்றின் மீது மற்றொன்றை ஏற்றி வைத்து கொண்டு பார்ப்பது தான் அத்தியாரோபம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அவவாதம் என்பது அந்த தவறான புரிதலை நீக்குவது என்று புரிந்து கொள்ளுங்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக தவறாக எண்ணுவது அத்தியாரோபம் உண்மையான ஒன்றின் மீது பொய்யான ஒன்று ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் அத்தியாசம் அத்தியாரோபம் இந்த அத்தியாசம் அத்தியாரோபம் நீங்கிவிடுமாயின் அதுவே அபவாதம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஆக ஆவரணம் விட்சேபம் என்ற இரண்டு சக்திகள் மாயையின் வெளிப்பாடு என்பதனால் இந்த இருமைகளில் சிக்கிக்கொண்டு இருக்கின்றவரை இறைவனை அறிந்து கொள்ள முடியாது என்பதையும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் ஒன்றேயான பிரம்மம் மட்டுமே இருக்கிறது என்கின்ற பொழுது நான் அந்த பிரம்மத்திற்கு வேறானவன் அல்ல என்ற அறியாமையை நீக்குவதற்காகத்தான் சாஸ்திரமும் சத்குருவும் அவசியமாகின்ற அத்தகைய அறிவை பெறுவதற்கு தடை செய்வதைத்தான் அறியாமை என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அறியாமையைத்தான் மாயை என்றும் நன்கு புரிந்து கொள்ள இல்லாத ஒன்றை காண்பதால் காட்சிக்கு முன்பு அறியப்பட்ட ஒன்றும் அதை காணப்பட்ட பிறகு அதன் மீது கொல்லப்படுகின்ற மோகம் என்ற ஒன்றும் அவ்வாறு கண்ட பொருள் அழிந்து போன பின்பு அதன் மீது உண்டாகின்ற துயரம் என்ற ஒன்றுமெல்லாம் சேர்ந்தே மாயை என்று இங்கு அறியப்படவேன் தோன்றி மறைபவைகள் எல்லாமே வந்து போகின்றவைகள் எல்லாமே மாயை என்று நன்கு அறிந்து கொள்ளவேன் ஆனால் அவ்வாறு தோன்றி மறைவதற்கும் வந்து போகின்றவைகளுக்கும் ஆதாரமான ஒன்று இருக்கின்றது அதுவே பிரம்மம் அந்த பிரம்மத்தின் மீது இவ்வாறு தோன்றி மறைகின்றவைகளெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மட்டும்தான் இதுபோன்ற ஆத்மஞ்ஞான விஷயங்களை எல்லாம் புரிந்து முடியும் பொதுவாக ஒரு பொருள் படைக்கப்பட்டதென்றால் அதற்கு முன்பு அது நிச்சயமாக இருந்திருக்க முடியாது அதாவது படைக்கப்படும் நேரத்தில் அல்லது அதற்கு பின்னர் தான் அதற்கு உருவம் உண்டாகியிருக்க முடியும் அதே உருவம் அழிவுற்ற பின்பு அது இருக்க முடியாது ஆக ஒன்று தோன்றி மறைகின்ற இந்த இரண்டிற்குமான இடைக்காலத்தில்தான் அது உண்டாகின்றது என்கின்ற பொழுது அந்த இரண்டுக்கும் உள்ள இடைப்பட்ட காலம் என்ற ஒன்று மாயை என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக அந்த பரபிரம்மம் இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்பாக தூய்மையான உணர்வாக ஒரு சத்தாக மட்டுமே இருப்பு கொண்டிருந்தது என்றுதான் வேதங்கள் கூறுகின்றன இதை பற்றி யோகவாசிஸ்டமும் தெளிவுபடுத்துகின்றது ஒன்றேயான அந்த ஏக பரம்பொருள் உண்மை பொருள் மட்டுமே அச்சலமாய் மனோ வாக்கிற்கு அப்பாலுமாய் இருளும் ஒளியும் இல்லாததுமாய் பரிபூரணமாய் அறிவுஸ்வரூபமாய் எஞ்சி நிற்கிறது என்கின்றது யோகவாசிஸ்டம் அத்தகைய ஒன்றேயான அத்வைத பரத்தின் அற்புத நிலையில் இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாகியிருக்க முடியும் என்று கேட்டீர்களே ஆனால் நம் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்த்த கயிறு எவ்வாறு உண்மையான கயிற்றின் மீது பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டு கயிறு மறைந்து இருந்ததோ அதுபோல மாயை அல்லது அவித்தியை எனப்படும் அறியாமையின் மூலம் அந்த ஒன்றேயான அத்வைத பரமாகிய ஆத்மாவை மறைத்து இந்த உலகம் தோன்றிக்கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் சாஸ்திரம் இங்கு உபதேசிக்க வருகின்ற உண்மையான சாராம்சம் ஆனால் இந்த உலகம் அந்த ஏக பரத்தின் மீது சச்சிதானத்தை முன்னிறுத்தி எழும் மாயையின் மீது ஆவரணம் விட்சேபம் ஆகிய மறைத்தல் மற்றும் வெளிப்படுதல் ஆகிய இரு சக்திகள் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன அவைகளின் முன்னால் அத்வைதமான அந்த பரம் மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த பரத்தை மறைப்பது மனிதனிடத்தில் காணப்படுகின்ற மனம் என்ற மாயை தான் என்றும் யோக வாசிஷ்டம் தெளிவுபடுத்துகின்றது மனம்தான் பல வடிவங்களையும் பெயர்களையும் உண்டாக்கி வெளிக்கொண்டு வருகின்றது என்று எடுத்துக் கூறுகின்றது இதை பற்றி பகவான் வசிஷ்ட மகரிஷி ராமருக்கு உபதேசம் செய்ததே யோக வாசிஷ்டம் என்ற நூலும் ஆகும் பொதுவாக பரபிரமத்தின் மாயாசக்திகள் அளவிடற்கரியன அவைகளிலிருந்து வெளிப்படும் ஆற்றல்கள் எல்லையற்றது அந்த ஆற்றல் சக்திகள் தான் உயிர்களை நடமாட வைக்கும் சக்தியாகவும் காற்றின் சவணமாகவும் மண்ணின் திடத்தன்மையாகவும் நெருப்பின் உஷ்ணமாகவும் நம்மை சூழ்ந்துள்ள ஆகாயத்தின் வெற்றிடமாகவும் அழுகும் பொருளில் அழுகிப்போகும் தன்மையாகவும் இன்ன பிற வழிகளிலெல்லாம் அவைகள் காணப்படுகின்றன அந்த சக்திகளெல்லாம் முதலில் தெரியாமல் மறைந்திருந்து பிற்பாடு வெளிப்படுகின்றன அவைகள் எப்படி வெளிப்படுகின்றன என்று கேட்டீர்களேயானால் அழகான தொகையை கொண்ட பிரமிப்பைத் தருகின்ற மயிலின் அற்புத படைப்பு அதனுடைய முட்டையின் கருவில் புலப்படாமல் மறைந்து இருக்கின்றதோ அதுபோன்று இந்த மாயாசக்திகள் அந்த பரபிரமத்திடம் மறைந்திருக்கின்றன என்று எளிமையாக எடுத்துக்கூறப்படுகின்றது அவ்வாறே ஒரு பிரமிப்பை தரக்கூடிய பிரம்மாண்டமான ஆழமரம் ஒரு சிறு விதையில் எவ்வாறு ஒளிந்து இருக்கின்றதோ அதுபோல பலவிதமான மாயாசக்திகள் அந்த ஒரே பொருளான பரபிரமத்தில் மறைந்திருக்கின்றன அத்தகைய மகத்தான பரபிரம்மத்தின் வைபவம் எல்லை இல்லாதது என்று எடுத்துக் கூறுகிறது சாஸ்திரம் அத்தகைய எல்லை இல்லாத சக்திகள் ஏன் ஒரே நேரத்தில் வெளிப்படுவதில்லை என்று கேட்டால் எவ்வாறு ஒரு செடி கொடி மரம் போன்றவைகளின் விதைகள் எல்லாம் நிலத்திற்குள் புதைந்து கிடந்தாலும் அது மண்ணின் தரம் ஈரப்பதம் சூரிய ஒளி போன்ற தட்ப வெப்பநிலை வேறுபாடுகளால் பருவ காலத்திற்கு ஏற்றாற்போல அந்த விதைகள் வெளிப்பட்டு செடியாகவும் மரமாகவும் மாறி துளிர்விடுகின்றனவோ அதுபோன்று எல்லையில்லா மாயாசக்தியை தன்னுள் அடக்கியுள்ள அந்த அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பரபிரம்மம் தன்னுடைய மகாசக்தியை மறைத்து வைத்து கொண்டு மனம் என்பதின் மூலம் பல்வேறு ஊடகங்களை உள்ளடக்கிய உலகங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது என்று எடுத்துக் கூறுகின்றது இவ்வாறு மாயாசக்தியை தன் மீது ஏற்றி வைத்து கொண்டு அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபம் எவ்வாறு மறைக்கப்பட்டுள்ளதோ அந்த மறைத்தலை நீக்குவதே அவாதம் என்று நாம் அறிந்து கொண்டோம் அபவாதம் என்றால் ஒன்றை நீக்குதல் என்றும் பொருள் கொள்ளலாம் அதாவது நாம ரூபத்திலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை நீக்கி நா ரூபங்களற்ற பரபிரமமாக காணுதல் என்று பொருள் கொள்ளலாம் எவ்வாறு ஒரு ஆடை உண்டாவதற்கு பஞ்சு அந்த பஞ்சிலிருந்து உண்டான நூல் அந்த நூலிலிருந்து உண்டான துணி அந்த துணியிலிருந்து ஆடை என்பது படிப்படியாக மாற்றம் அடைகின்றதோ அந்த மாற்றத்தை எப்படி கர்த்தாவாகிய மனிதன் உண்டாக்குகின்றானோ அதுபோன்று எல்லையில்லா இந்த பிரபஞ்சத்தை பிரம்மன் தன்னிடமிருந்து வெளிப்படுத்திய மாயாசக்தியின் வாயிலாக ஆகாயம் வாயு அக்னி நீர் பிருத்திவி என்று பஞ்ச பூதங்களின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தை படைத்து அனுபவமாக்கி கொள்கின்றது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் இதை மீண்டும் தன்னுடைய மூலத்திற்கு ஒடுக்குவதுதான் அபவாதம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு பஞ்சிலிருந்து நூலாகவும் துணியாகவும் ஆடை உண்டாகியதோ அந்த ஆடை மீண்டும் அழிகின்ற பொழுது நூலாக மாறி அந்த நூல் மீண்டும் பஞ்சாக மாறிவிடுவது போன்று அல்லது ஒரு களிமண் எவ்வாறு பானையாக மாற்றப்பட்டு நம்முடைய பயன்பாட்டிற்கு இருந்து மீண்டும் அந்த பானை உடைந்து மண்ணாக மாறி தன்னுடைய மூலத்துக்கு திரும்பி விடுகின்றதோ அதுபோல பிரம்மத்தினால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் மீண்டும் பிரம்மத்தினுள்ளேயே ஒடுங்கி விடுகின்றது என்பதைத்தான் இங்கு அத்தியாரோபம் அவவாதம் என்ற கோட்பாட்டிலே கூறப்படுகின்றது ஒன்றேயான அந்த பரபிரம்மம் ஐந்து கோஷங்களால் மறைக்கப்பட்டிருந்தது அந்த ஐந்து கோஷங்களை அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அத்துடன் ஆனந்தமய கோஷம் என்ற அடிப்படையிலே கூறப்படுகின்றது அதிலே ஆனந்தமய கோஷத்தை காரணசரீரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆக ஆத்மாவானது இந்த ஐந்து கோஷங்களால் மறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஐந்து நிலைகளில் நான் என்ற புத்தியானது அபிமானம் கொண்டு ஆத்மாவை அறிய விடாமல் மறைக்கின்றன அந்த நான் என்ற அகங்காரம்தான் தான் உண்மை நானாகிய அந்த உத்தமனை அறிவதற்கு தடையாகவும் இருக்கின்றது இதை எளிதாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இருமைகளால் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உலகம் இருக்கின்ற ஒன்றேயான பரபிரம்மத்தின் வெளிப்பாடு அதுவே படைத்து அதுவே தன்னுள் ஒடுக்கிக்கொள்கின்ற வந்து போகின்ற இந்த உலகம் உண்மையல்ல நித்தியமல்ல ஆனால் என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் அனந்தபரமாய் அத்வைதபரமாய் எது இருக்கின்றதோ அந்த பரபிரமே சத்தியம் நித்தியம் என்று வேதத்தின் மகாவாக்கியம் எடுத்துரைது அதைத்தான் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா என்று எடுத்துக் ஆக அத்தியாரோபம் அபவாதம் என்பது இருமைகளால் சிக்கிக்கொண்டிருக்கின்ற மனதை ஏக அறிவாகிய அந்த பரபிரம்மே என்பதை அறிந்து கொண்டு அதனிடம் முழுமையாக ஒப்படைக்கின்ற பொழுது இங்கு நான் என்ற அகங்காரம் முற்றிலுமாக அகன்று ஒன்றே ஆகிய உன்னத பொருளாகிய ஏக அறிவே எல்லாமாய் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவே அத்வைதம் அதுவே சத்தியம் அதுவே நித்யம் நன்றி ஓ தத்